तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமம் துர்ய அனந்தபாரோமிர்ணவ கடலை திருஷ்டாந்தமாக சொல்லி இங்கே கடலை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவதூத பிராமணர் குரு ஏது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறார் எல்லாம் குணசாமான்ய குரு அதாவது அதில் இருக்கிற குணங்களை எடுத்துக்கிறது இது பேர் கவுன குருன்னு சொல்லலாம் கவுனமாக அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கிறது எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறது முனிகி முனிவன் எப்படி இருக்கணும்னா கடலை மாறி இருக்கணும் அருணவகா இவ கடலை மாறி கலக்க முடியாதவனாக இருக்கணும் முனிகின்னு சொன்னால் மேலான மெய்ப்பொருளை ஆழ்ந்து சிந்தித்து அதில் அதற்கென்றே வாழ்க்கையை ஒப்படைக்கிறவன் பகவத்கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார் தன்னுடைய நிறைவுக்கு கடல் எதையும் சார்ந்திருக்கிறதில்லை சொல்லப்போனால் எல்லாவற்றுக்கும் ஜலத்தை கொடுக்கக்கூடியதாக கடல் இருக்குது அது மாதிரி முனிவனை நோக்கி பொருள்கள்லாம் வரணுமே தவிர முனிவன் பொருள்களுக்காக அலையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் எழுபதா ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அதையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம் அங்கேயும் மீட்டர் கொஞ்சம் பெருசு ஆப்பூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபிரபிசந்தி யத்வது தத்வத் காமா எம் பிரசந்தி சர்வே சசாந்தி ஆப்னோதி ந காம காமி சமுத்திரம் மாதிரி நிறைஞ்சிருக்கணும் தன்னுடைய இருப்புக்கு எதையும் சாராததாக இருக்கணும் அப்படிப்பட்ட சமுத்திரத்தை நோக்கி நதிகள்லாம் வருகிறது சமுத்திர நதிகளை நோக்கி போகிறது இல்லை ஆ நதிகளுக்கெல்லாம் சமுத்திரம் காரணமாக இருக்குது அது மாதிரி விஷயங்களை நோக்கி போகிறவனுக்கு சாந்தி கிடைக்காது விஷயங்கள்லாம் எவனை நோக்கி வருகின்றனவோ அவன் விஷயங்களை சார்ந்து இல்லை தன்னோட ஆனந்தத்துக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதை நாம் நினைவுபடுத்திக்கலாம் அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் முனிகி பிரசன்ன கம்பீரகா கடலனுடைய ஆழத்தை அது எவ்வளவு பறந்துருக்கு எவ்வளவு கம்பீரமாக இருக்குது அது எவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா துர்விகாஹா அதனுடைய ஆழத்தை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது அதுக்குள்ளே எத்தனையோ ரத்தனங்கள் இருக்குது அது மாதிரி இவனுக்கும் அற்புதமான குணங்களெல்லாம் இருக்குது அந்த கடலை கடக்க முடியாது துரத்தியகா அது மாத்திரமில்லை அனந்த பாறகா எல்லாம் இல்லாதது லிமிட்லெஸ் அன்லிமிட்டட் அப்பேற்பட்டது யாரும் கடலை அசைச்சுட முடியாது கடலை இல்லாமல் வைத்தச் செய்ய முடியாது அப்பேற்பட்டது கடல் கடல் எப்படி இருக்குது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரசன்னமாக இருக்குது உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்குது அது மாத்திரம் இல்லை இது இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே ஆழமான தன்மையும் பல்வேறு விதமான உயர்ந்த பொருள்களும் அதில் இருக்குது அப்புறம் அதில் இன்னதான் இருக்குதுன்னு நம்மளால் வர்ணிக்க முடியாது அப்புறம் அதை கடக்க முடியாது ஏன்னால் மேலோங்கி இருப்பதால் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கிற காரணத்தினால அதே மாதிரி முனிகி கடலையும் இவனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறார் அதாவது காலத்தினாலேயும் இடத்தினாலேயும் வரையறுக்கப்படாத பிரம்ம தத்துவத்தை உணர்ந்திருக்கான் அதனால அனந்த பாறகா கடலுக்கும் அப்படி கரையில்லாதது காரணம் என்னென்னா தன்னுடைய ஸ்வரூபம் தெளிவாக புரிஞ்சுருக்கிறதுனால அது வந்து அது மாத்திரமில்லை கலக்க முடியாது ஏன்னா விருப்ப வெறுப்புகள் இல்லாததுனால் கடலையும் கலக்க முடியாது இவனுக்கு விருப்ப வெறுப்புகள் இல்லாததுனால இவன் மனசு கலங்காது ஸ்திமிதோதகா அப்படின்னு சொன்னால் அசையாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அர்ணவகான்னா கடல் இவன்னா போல அது மாதிரி இவனும் வந்து என்ன பண்ணுறான் உலக வாழ்க்கையினால் அசைக்கப்படாதவனாக இருக்கிறான் ஆகவே கடலோட கடல்டிருந்து இந்த குணங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த விஷயத்தை உபதேசிக்கிறார் அவதூத பிராமண குரு இந்த ஸ்லோகார்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் முனி பிரசன்ன கம்பீரஹர்விகாஹோதுரத்தியா அனந்த பாரோய்சோபிய